வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமோழன் பிரியன் தமிழக செய்திகள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது ஐஆர்சிடிசி நிறுவனம் சார்பில் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியன்று ஆந்திராவுக்கு ஆன்மீக சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடும் நிதி நெருக்கடி காரணமாக ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நான்கு விமானங்கள் தரையிறக்கப்பட்டன திடீரென விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர் கொடநாடு சம்பவம் தொடர்பாக முதல்வருக்கு எதிராக ஆவணப்படம் வெளியிட்டதாக தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக போலீஸ் தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 22 இரண்டாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டத்திலும் திரளானோர் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றனர் இந்நிலையில் போராட்டத்துக்கு ஆசிரியர்களை தூண்டியதாக திருவெரும்பூர் வட்டார கல்வி அலுவலர் ரெஜி பெஞ்சமின் என்ற பெண் அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணன் உத்தரவிட்டார் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடியாக சென்னை ஐஐடி வளாகத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் கொடநாடு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷியான் மற்றும் மனோஜின் ஜாமீனை ரத்து செய்யக் கோரும் மனு மீதான விசாரணைக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகினர் இந்திய செய்திகள் பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்காந்தியை ராமராக சித்தரித்து ஒட்டப்பட்ட போஸ்டரால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மக்களிடம் பொய் வாக்குறுதி அளிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகராக ராகுல்காந்தி செயல்படுவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார் முன்னாள் குஜராத் முதல்வரான சங்கர் சிங் வகேரா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் கர்நாடக முதல்வர் குமாரசாமியை விமர்சித்த காங்கிரஸ் எம்எல்ஏ சோமசேகர் அக்கட்சி தலைவர்களின் உத்தரவின்படி மன்னிப்பு அயோத்தியில் ராமஜென்மபூமி பாபர் மசூதி அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய இடத்தைச் சுற்றியிருக்கும் அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை உரியவர்களிடம் ஒப்படைக்க மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவு ராமர் கோயில் கட்டுவதற்கு சமிக்கை என்று இந்து அமைப்புகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்குள் கர்நாடகாவில் நடந்து காங்கிரஸ் மஜாத்த கூட்டணி அரசை கவிழ்க்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் அக்கட்சி புதிய வியூகங்களை வகுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் மோடி 15 பணக்காரர்களுக்கு அதிகபட்ச பலன்களை வழங்குகிறார் நாங்கள் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச பலன்களை உறுதி செய்கிறோம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் உலக அளவில் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்தியாவுக்கு எழுபத்தி எட்டாவது இடம் கிடைத்துள்ளது சீனாவின் பிரபல ஹுவை நிறுவனம் மீது தொழில்நுட்ப திருட்டு போன்ற பல குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நிதித்துறை சுமத்தியுள்ளது ஈரானில் தன் பாலின ஈர்ப்பாளர் ஒருவருக்கு பொதுவெளியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சீன மொழியில் பேசக்கூடாது ஆங்கிலத்தில்தான் பேச வேண்டும் என்று மாணவர்களுக்கு மெயில் அனுப்பிய அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர் இளங்கலை கல்வித்திட்ட இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் திருச்சி அருகே இனாம்குளத்தூரில் மூன்று நடைபெற்ற இஸ்லாமியர்களின் இஜ்திமா மாநாடு நிறைவடைந்தது இந்த மாநாட்டில் வெளிநாட்டினர் உட்பட மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்டனர் சீனாவில் பிரபல மனித உரிமை வழக்கறிஞருக்கு நான்கு வருடம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரேசிலில் அணை ஒன்று உடைந்து விபத்துக்குள்ளானதில் பலியானவர் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டியுள்ளது மேலும் மாயமான நூறு பேரின் நிலைமை குறித்து இதுவரை தகவல் வராததால் அந்நாட்டு மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் இரண்டாம் உலகப் போரில் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்த நாசிப்படையின் சின்னத்தை அணிந்து பாப் பாடல்கள் பாடிய இசைக்கோழுவிற்கு இஸ்ரேல் தூதரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது பணிகச் செய்திகள் ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனம் டிசம்பருடன் முடிவடைந்த காலாண்டில் ரூபாய் நூற்றி ஒரு கோடியை லாபமாக ஈட்டியுள்ளது பொதுத்துறை வங்கிகளில் சில இந்த ஆண்டு லாபம் ஈட்டும் என்று நிதித்துறையை கூடுதல் பொறுப்பாக கவனிக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கார் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள கொரியாவின் கியா மோட்டார்ஸ் நிறுவனம் அனந்தப்பூரில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆலையில் சோதனை ரீதியிலான உற்பத்தியை தொடங்கியது பினாமி சொத்து தடுப்பு சட்டத்தின் வாயிலாக இதுவரை ரூபாய் கோடி மதிப்பிலான பினாமி சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை விளம்பரம் வாயிலாக அறிவித்திருக்கிறது கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிட்டி யூனியன் வங்கி நடப்பு நிதியாண்டின் முடிந்த டிசம்பர் காலாண்டில் ரூபாய் கோடி நிகர லாபம் ஈற்றியுள்ளது சர்வதேச அளவில் மதிப்புமிக்க நூறு பிராண்டுகளில் எண்பத்தி ஆறாவது இடத்தை டாடா பிராண்ட் பிடித்துள்ளது தென்னிந்தியாவில் பிரபலமாக திகழும் ரியல் எஸ்டேட் நிறுவனமான எஸ்பிஆர் குடும்பம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அந்நிய செலவணி மோசடி வழக்கு தொடர்பாக அல்கெமிஸ்ட் இன்ஃப்ரா நிறுவனத்தின் சொத்துகளை மத்திய அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது இந்த சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ஆகும் நட்டினரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் அன்றாட நிகழ்வுகளை விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய அணிக்குள் தடை செய்யப்பட்ட ஸ்மித் வார்னர் வருவது குறித்த பேச்சு தற்போதைய வீரர்களுக்கு ஓய்வரையில் இல்லை என்று ஆஸ்திரேலிய அணியின் ஒருநாள் துணை கேப்டனும் விக்கெட் கீப்பருமான அலெக்ஸ் கேரி தெரிவித்துள்ளார் நிறைவேறி குற்றச்சாட்டில் சிக்கி நான்கு போட்டிகள் தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் கேப்டன் சர்பராஸ் அகமடை தடையை காரணம் காட்டி திரும்ப பாகிஸ்தானுக்கு அழைத்தது பெரும் தவறு என்று முன்னாள் கேப்டன் வாசிம் அக்ரம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை சாடியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறும் ஆடவர் மகளிர் டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது ஐ லீக் கால்பந்து தொடரில் சென்னை சிட்டி அணியை இரண்டாவது முறையாக ரியல் காஷ்மீர் அணி வீழ்த்தியது இங்கிலாந்துக்கு எதிரான பார்பேடோஸில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் எட்டாம் நிலையில் இறங்கி இருநூற்று ரன்கள் விளாசி போட்டியை வெற்றி இந்த ஆண்டின் மிகச்சிறந்த சதத்தை அடித்த ஜேசன் ஹோல்டர் சர் கேரிபில்ட் சோபர்ஸ் சாதனையை சமன் செய்துள்ளார் நியூசிலாந்தில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரை இந்திய அணி எந்தவித பிசுமில்லாமல் முழு ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி தொழில் நேர்த்தியுடன் என்று கைப்பற்றியதை அடுத்து நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்று எண்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் பழுது தோல்வியடைந்தது ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சென்னையைச் சேர்ந்த செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளி சாம்பியன் பட்டம் வென்றது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாய்னா நேவால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள படம் தேவ் ராஜத் ரவிசங்கர் இயக்கியுள்ள இப்படம் வரும் காதலர் தினமான பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது பொன்னியின் செல்வன் நாவலை MX பிளேயர் நிறுவனம் சவுந்தர்யா ரஜினிகாந்தின் மே ஆறு என்டர்டெயின்மெண்ட் இணைந்து வெப் சீரீஸாக உருவாக்க உள்ளது மம்முட்டி ஏன் மிகச்சிறந்த நடிகர் என்பதற்கு பேரன்பு உதாரணம் என்று தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் புகழாரம் சுட்டியுள்ளார் நிவின் பாலி ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகையை நடித்து வரும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்தியன் இரண்டு படத்தில் கமலுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஆர்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இத்துடன் நட்டினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்